அடங்கிய சான்றோர்களே மற்றும் கைவல்யாட்டில் இரண்டாவது நிறைவு விழா நிகழ்ச்சிகள் மட்டும் நிறைவில்லை நம் மனமெல்லாம் நிறைந்திருக்கிறது நாம் முதல் மகாநாட்டிற்கு தவிர்த்து ஓங்கானந்த சுவாமிகளை அழைத்து அவர் மூலமாக அந்த நிகழ்ச்சியை தொடக்க வேண்டும் என்று கருதினோம் இறைவனுடைய திருவுள்ளம் அவர் இந்த மகாநாட்டிலே தான் கலந்து கொண்டு இதை நிறைவு செய்ய வேண்டும் என்று இருந்திருக்கிறது கைவல் எனவனீத மன்றத்திற்கு பெருமன்றத்திற்குரிய முக்கியமான கொள்கை மூன்று ஒன்று பழைய நூல்களை அழிந்து போகாம நம் காப்ப காப்பது அவற்றை மறுபதிப்பு செய்வது மற்றொன்று நன்னிலத்தில் உள்ள நமது ஆண்டவர்களுடைய சமாதியினை செம்மைப்படுத்தி அனைவருக்கும் வழிபாட்டிற்குரிய ஒரு தரமாக மாற்றுவது இதற்கு ரெண்டுக்கும் உள்ள முயற்சிகளை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும் மேலும் இந்த மகாநாடு தொடர்ந்து நடைபெற நடைபெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கிறது அந்த எண்ணத்தை உங்கள் எல்லோருடைய ஒப்புதலனுடனும் மகா சந்நிதானம் அவர்கள் ஓங்காரானந்தாஸ் அவர்கள் அவர்கள் அவையில் இருக்கும் பொழுதே அடுத்த ஆண்டு நாம் நன்னிலத்திலே குரு சேர்த்து நடத்துவோம் என்கிற ஒரு முடிவை ஏற்றிருக்கிறார்கள் அது நமக்கெல்லாம் இந்த மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது அருமை அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்று வள்ளுவர் கூறிய அங்கு முதல் மகாநாட்டிற்கு அவர்களெல்லாம் ஆச்சரியப்படும் பொழுது இப்படி ஒரு மகாணம் நடத்துவதற்கு உங்கள் எண்ணம் தோன்றியதே என்றெல்லாம் அவர்கள் அப்பொழுது தன்னுடைய வாழ்த்து செய்தியிலேயே சொல்லியிருந்தார்கள் இந்த எண்ணம் அவ்வளவு சிரமமான ஒன்றுதான் இருந்தாலும் அந்த முயற்சி பெருமை தரும் என்கிற நிலையிலே தியாகராஜன் அவர்கள் உறுதியுடன் இருந்ததினாலே உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் பெற்று குறிப்பாக எப்படி இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது வல்லபாய் பட்டேல் அனைத்து அரசுகளையும் சிற்றரசுகளையும் ஒன்றிணைத்தார் அதுபோல நம்முடைய வால்ராஜ் அவர்கள் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து நமக்கு வல்லபாய் பட்டேலாக செயல்பட்டதனால் நாம் எல்லாம் இணைந்து அந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நம்மால் செய்ய முடிந்தது இந்த நிகழ்ச்சி இங்கு நடந்தது எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தது என்று சுவாமிகள் அவர்கள் மடாதிபதி அவர்கள் படித்து காண்பித்தார்கள் ஆனால் இந்த செய்திகளுக்கு உள்ளே பொறிஞ்சிருக்கக்கூடியது ஆழ்ந்த நன்றி உணர்வும் மிகுந்த மகிழ்ச்சியும் இது போன்ற ஒரு மகாநாட்டில் இங்கு வந்து கலந்து கொண்டு நாம் இந்த அனுபவித்த அனுபவமானது எல்லோருடைய முகத்திலும் தெளிவாக தெரிகிறது வையப்பசாமிகள் அவருடைய அருண் கருணையினாலே அவருடைய ஆசையினாலேயும் முதல் மகாணன் சிறப்பாக நடந்து இரண்டாவது மகாநாடும் அவர் கூறியபடியே இந்த மனத்தின் வளாகத்திலே நடந்து அடுத்த மகா அடுத்த மகாநாடும் அவருடைய முடிவினாலே அவருடைய ஆசையினாலே தொடர்ந்து நடக்க இருப்பதற்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி செலுத்தி ஓங்கானந்த சாமிகள் முன்பு வராமல் இருந்து இப்போ அவருடைய திருவடிகளையும் வணங்கி மன்றத்தின் சார்பாக இந்த அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் மடாலயத்தைச் சேர்ந்த அன்பர்களெல்லாம் மிக மகிழ்வுடனும் முக மலர்ச்சியுடனும் செய்து சேவைக்கு அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி கூறி அமைகிறேன் கைவல்லிய நவநீத பெருமன்றங்கடியின் சார்பாக நன்றி அறிவிக்க பெற்றது இப்போது கோவிலூர் மடாலயத்தின் சார்பாக பிரதமர் முத்துசென்மம் அவர்கள் நன்றி உரை வழங்குகிறார் இரண்டாவது கைவல்லிய நவநீத மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்று நினைவுக்கு வந்திருக்கிறது இந்த மாநாடு நடத்துவதற்கு எங்கள் சுவாமிகள் மையப்பை ஆனந்தேந்திய சுவாமிகள் மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தனை செய்து மாநாட்டை எப்படி சிறப்பாக நடத்துவது என்பதற்காக அவர்கள் பட்ட பாடலாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி நினைத்தனால அவருக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தனால சுவாமி அவர்கள் மிக சிறப்பாக இந்த மாநாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் சிந்தனை செய்து செய்தார்கள் அவர்களுக்கு இந்த அனைவரின் சார்பாக நம்ம நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறோம் எப்படி நானும் நாச்சியப்ப சுவாமிகள் எதையெல்லாம் நினைத்திருந்தார்களோ அதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு வே வேதாந்த பாடமும் நடத்தி கொண்டிருக்கிறார் நான் அந்த வேதாந்த மாணவனில் ஒருவன் ஆகையினால் அந்த வேதாந்த பாடம் நடத்தும் பொழுதும் மிக தெளிவாக சொல்லுவார்கள் ஏதாவது கேட்டமானாலும் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தி சொல்லுவார்கள் அத்தகைய மையப்ப ஞானதேசி சுவாமிகளுக்கு அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக வரவேற்பு நல்கிய காப்பீ கவிஞர் மீனவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மூன்று நாள் அமர்களும் அமர்வுகளிலும் தலைமையேற்று நடத்தியவர்கள் முன்னிலை வகித்தவர்கள் சொற்பொழிவாற்றிய அறிஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கிய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கிருந்து பல நிர்வாக ஸ்தாபனங்களில் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த கோவிலூர் மடநிலையத்தினுடைய கல்வி நிலையங்களில் முதல்வர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அலுவலர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் இங்கு ஈடுபட்டு உழைத்திருக்கிறார்கள் அவருடைய அந்த அத்தனை பேருடைய நம்பிக்கையாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மடாலய அலுவலகத்தில் உள்ள பணியாளர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் முதலீடுவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் இறைவணக்கம் பாடிய கவிதா கவிச்சித்ரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வந்திருந்த அத்தனை பேருக்கும் உணவு சரியான முறையில் தயாரித்து முறையாக பரி கொடுத்த அந்த உணவு தயாரித்தவர்களுக்கும் அதை பரிமாறிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் முற்றோதல் நடந்திருக்கிறது சர்ச்சங்கள் நடந்திருக்கிறது அதை கலந்து அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த மாநாடு துவக்க உரையிலே உரையாற்றிய பெருமைக்குரிய நமது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய உடனடியா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நிலைமுறையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஓங்கானந்த சுவாமி அவர்களுக்கும் திருவடிகளை வழங்கி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் மற்றும் இந்த மாநாடு சிறப்பு நடைபெற ஒத்துழைத்த நல்கிய அனைத்து அன்புர்களுக்கும் நாம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இத்தொரு நினைச் செய்கின்றோம் மைவளம் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க வரைவிடா தூய்கள் வாழ்க நான் முறை அறங்கோங்க நட்டமம் வேள் மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் சுபாத்ர சித்த மலம்